நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு தொழிக்காக உங்கள் அலுமையிலும் நீங்கள் செஞ்ச மைசூர் பாகோ இல்லை பர்ஃபியோ ஹார்டாயிடுச்சு அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மைசூர் பாகு மேலே கொஞ்சம் பால் தெளிச்சுட்டு மைக்ரோவேவ் அவனில் வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஒன் மினிட் வச்சு எடுத்துடுங்க எடுத்துட்டு நல்லா க்ரம்பிள் பண்ணிவிடுங்க பவுட்ரு பண்ணிக்கோங்க கையாலேயோ இல்லை மிக்சிலேயோ அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி அதில் கூட இந்த வரத்த முந்திரி திராட்சை கொஞ்சம் கலந்துக்கோங்க உருண்டையா பிடிச்சிருங்க அப்படி பிடிக்க வரலன்னா லைட்டா காய்ச்சி ஆறு நான் பால்ருக்குள்ளே அதை லேசை தெளிச்சு நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு ஃபார்ம்ல கொடுத்து பாருங்க அது புது டிஷ் ஆயிடும் விரும்பி சாப்பிடுவாங்க பொருளும் வேஸ்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்